வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் பொருள் சேர்ப்பது அப்படிங்கிறது தான் முதன்மையாக கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த பொருள் சேர்க்கிறது அப்படிங்கிறது மிகவும் நியாயமாக இருக்க வேண்டும் அவ்வாறு நியாயமாக இல்லை அப்படின்னா அந்த பொருள் நம்மை சேராது அல்லது அந்த பொருளினால் நமக்கு எந்த பயனும் இருக்காது சிலர் நல்லா இருப்பாங்க பல வழியிலும் பொருட்களை சேர்ப்பார்கள் நிறைய சொத்து இருப்பது போல தோன்றும் ஆனால் அந்த செல்வங்கள் எல்லாம் எப்படி வந்ததோ அதே போல சென்றுவிடும் ஏனென்றால் நாம் பொருள் சேர்ப்பதை கூட நேர்மையான வழியில் சேர்க்க வேண்டும் அதை விடுத்து பல தவறான வழிகளை பயன்படுத்தி பொருள் சேர்த்தோமானால் நிச்சயமாக அந்த பொருளினால் நமக்கு எந்தவித பயன் இருக்க போவதில்லை சில அரசு அலுவலர்களை நாம் பார்த்திருக்கிறோம் அவர்கள் அரசாங்கத்திலிருந்து பெறக்கூடிய ஊதியத்திற்கு ஏற்ப பணி செய்ய மாட்டார்கள் அல்லது அந்த ஊதியத்தை அப்படிங்கிற அவர்கள் மிகவும் வசதியாக வாழ்வது போலத்தான் தோன்றும் நல்ல வசதியான மகிழ்ந்து மிகப்பெரிய வீடு அப்படின்னு ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எப்போ அவர்கள் பாதிக்கிறாங்க அப்படின்னா பணியிலிருந்து ஓய்வு பெறும் பொழுதோ அல்லது அவர்களின் குழந்தைகள் வளர்த்து பெரியவர்களாகும் பொழுதோ நிச்சயமாக பாதிப்படைகிறார்கள் அப்படிங்கிறத நிறைய பேர் நம் முன்னாலேயே வாழ்ந்து அழிந்திருக்கிறார்கள் நமக்கு தெரிந்த ஒரு குடும்பம் நல்ல அரசு பணி வீட்டில் கணவன் மனைவியின் ரெண்டு பேருமே பள்ளி ஆசிரியர்கள் ஆனால் பள்ளி ஆசிரியர்களாக இருந்து கொண்டு அவர்கள் வாங்கிய ஊதியத்திற்கு ஏற்பவர்கள் பணியாற்றவில்லை ஏனென்றால் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை அவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறும் வரை நல்ல ஊதியம்தான் தற்பொழுதும் அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கலாம் ஆனால் அவர்களின் குழந்தைகள் எல்லாம் ஒரு ஆசிரியர்களின் குழந்தைகளை போல அல்ல எது சாதாரணமாக ஊரில சுற்றித் திரியவர்களைப் போல இருக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா பொருளை தவறான வழியில் சேர்த்திருக்கிறார் நாம் பெறக்கூடிய ஊதியத்திற்கு கூட நியாயமாக நாம் பணியாற்ற வேண்டும் அல்லவா பணியாற்றினால் மட்டும்தான் அந்த ஊதியம் நம்மை வந்து சேரும் இல்லை என்றால் வந்த வழியாக சென்றுவிடும் வல்லவர் சொல்லும்புது தவறான வழியில் சேர்க்கக்கூடாது அவ்வாறு தவறான வழியில் அல்லது திருட்டு வழியிலே பொருள் சேர்த்தால் போல சேரும் ஆனால் எப்படி சேர்ந்ததோ அதே மாதிரியாக அழிந்துவிடும் அந்த செல்வம் நிலைக்காதுன்னு சொல்றார் ஆக நம்மிடம் செல்வம் நிலைக்கணும் அப்படின்னா நம்ம நியாயமாக நடந்துக்கணும் செல்வம் நம்மோட இருக்க வேண்டும் அப்படின்னா நேர்மையான வழியில் சம்பாதிக்க வேண்டும் அதை விடுத்து திருட்டுத்தனமாக நம்ம வந்து பொருள் சேர்க்கணும் அல்லது மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த செல்வத்தினால் எந்தவித பயனும் நமக்கு இருக்கப் போவதில்லை அப்படிங்கிறது வள்ளுவர் மட்டுமல்ல எல்லா சான்றோர்களும் சொல்லக்கூடிய உண்மை அந்த உண்மையின்படி நாம் வாழ முயற்சிக்க வேண்டுமானால் நியாயமாகவும் நேர்மையோடு மட்டுமே பொருள் சேர்க்க முயற்சி செய்ய வேண்டும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஒன்பது களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் மீண்டும் குரல் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் இந்த நாள் இனிய நாளாகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி